وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلغن في أنوالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا التاب والذين أشركوا أذن كثيرا وأن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور صدق الله مولانا العظيم على وكار العالم نهرت عن رضيبا அல்லாஹுக்கு சுபகான ஹூவ தழாலாவுடைய பேருநாமத்தினால் இந்த புத்துபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு இந்த முழு கோடான கோடி படைப்புகளையும் படைத்து அவற்றை மிக கவனமாக ரட்சித்து வருகின்ற ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாக அல்மது இல்லா சொலாத்தும் சலாமும் தூதர் எங்களுடைய தலைவர் விருதி நபி முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை இந்த உலகத்திலே பின்பற்றி நடந்த நடக்கின்ற நடக்க இருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சொலாத்தும் சலாமும் உண்டாவதாக இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு தாலாவுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதர்களே அல்லாஹக்கு சுபகானாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கு பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசதி செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தின்படி சர்வதேச ரீதியாக முஸ்லீம்கள் இன்று மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்கள் நெருக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் சிறைகளிலே தள்ளப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இஸ்லாமிய நாடுகள் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடுகளில் கூட இரத்த வெள்ளம் நாங்கள் கண்கூடாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே இஸ்லாமிய உலகம் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் வாழுகின்ற இந்த இலங்கை திருநாட்டிலும் கூட முஸ்லீம்களாகிய நாம் ஒன்பது தசம் ஏழு வீதமாக சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பல்வேறுபட்ட நெருக்குதல்களையும் பிரச்சினைகளையும் சிக்கல்களையும் சவால்களையும் நாங்கள் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லீம்களுடைய பள்ளி பிரச்சனை இருக்கிறது முஸ்லீம்களுடைய மதர்சாவுக்கு பிரச்சனை இருக்கிறது முஸ்லீம்களுடைய வியாபார தலங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன முஸ்லீம்களுடைய பர்சனல் லோ சம்பந்தமாக கூட பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் சர்ச்சைகள் இருந்து கொண்டிருக்கின்றன மொத்தமாக பார்க்கின்ற பொழுது இலங்கை முஸ்லீம்கள் தங்களுடைய வரலாற்றிலே இது எதிர்கொள்ளாத பல்வேறுபட்ட பிரச்சனைகளை மாதத்துக்கு ஒரு தடவை அல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்ல ஒரு நாளைக்கு பல தடவைகளில் புதிய புதிய பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான இந்த இக்கட்டான காலகட்டத்திலே முஸ்லீம்களாகிய நாம் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டியது எங்களுடைய கடப்பாடாக இருக்கிறது கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் முஸ்லீம்கள் ஆகிய நாம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் உடனடியாக அதற்காக ரியாக்ட் பண்ணுகிறோம் உடனடியாக அதற்காக வேண்டி ஏதாவது தற்காலிகமான முயற்சிகளிலே இறங்கிவிடுகிறோம் ஆனால் எம்ஐ பொறுத்தவரையில் இதற்கான ஒரு லாங் டர்ம் புரோஜெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீண்டகால திட்டம் எம்மிடத்திலே கிடையாது ஒரு ஸ்ட்ராடஜிக் பிளானிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மூலோபாய திட்டத்தை பற்றி நாங்கள் சிந்திப்பது மிக குறைவாக இருக்கிறது அதனால் அவ்வப்போது எழக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மாத்திரம் நாங்கள் சிந்தித்துவிட்டு அந்த பிரச்சனைகள் சற்று குறைந்தவுடன் இப்போது பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்ற ஒரு தோரணையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரிகளே பெரியார்களே முஸ்லீம்கள் அப்படி இருக்கக்கூடாது இந்த நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு பலமான சமூகமாக இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு சமூகமாக அல்லாவுடைய பார்வையிலே மிக சிறந்த ஒரு சமூகமாக நாங்கள் வாழ வேண்டு இருந்தால் நாம் நீண்டகால பல திட்டங்களை பற்றி யோசிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே அவற்றை பற்றி நாங்கள் யோசிப்பதற்கு முன்னால் முதலாவது இந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகின்றன என்பது சம்பந்தமாக நாங்கள் குரான் இடத்திலே சென்று பதிலை எதிர்பார்ப்போம் அல்லா குரானிலே சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு வசனம் லத்து அம்வாலிக்கும் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்திலே சோதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய உயிர்கள் விஷயத்திலே நீங்கள் கட்டாயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ வேதக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்தும் யாரெல்லாம் இணை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹு தாலாவுக்கு இணையாக பல தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களிடமிருந்தும் நீங்கள் கட்டாயமாக அதிகமான சோதனைகளை செவிமடுக்க வேண்டி வரும் காதால் கேட்க வேண்டி வரும் கட்டாயமாக அது நடக்கும் என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகிறான் எனவே சகோதரிகளே இன்று முஸ்லிம் சமுதாயத்தை பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன என்றால் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கில்லை இது அல்லாஹு தாலாவுடைய ஒரு நியதியாக அல்லாவுடைய ஒரு சுண்ணாவாக அல்லாவுடைய ஒரு ஏற்பாடாக இருக்கிறது முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பலமாக பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் கட்டாயமாக சூழ்ச்சி செய்வார்கள் நெருக்குதல்களை தருவார்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே உலக வரலாற்றிலே இருந்த எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள் நெருப்பிலே எரியப்பட்டார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் நபி மூசா அலிசலாம் அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் நபி மூ அலிசலாம் அவர்கள் பட்ட துன்பங்களை கஷ்டங்களை அந்த சமுதாயம் எவ்வளவு நெருக்குதல்களை அவர்களுக்கு கொடுத்தது என்ற குரானிலே அல்லாஹு தாலா சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதே போன்று கண்மணியான சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வைத்தியக்காரன் என்று விமர்சிக்கப்பட்டார்கள் சூனியக்காரன் என்று கூட்டம் சுமத்தப்பட்டார்கள் அவர்கள் தங்களுடைய மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் எத்தனையோ யுத்தங்களிலே அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலை ஏற்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் பதிலே சகாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள் உஹதிலே கொல்லப்படுகிறார்கள் எனவே இதுவெல்லாம் அதிசயமான விஷயங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நபிமார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் நபிமார்கள் சிறைக்கு போயிருக்கிறார்கள் நல்லடியார்கள் எல்லோரும் துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள் இது அல்லாஹு தாலாவுடைய நியதி முஸ்லீம்கள் எப்போதும் சரியாக இஸ்லாத்தை பின்பற்ற ஆரம்பிக்கின்றார்களோ அந்த நேரத்திலே முஸ்லீம் அல்லாதவர்கள் அதுவும் இஸ்லாத்தை பற்றிய வன்மையான எண்ணம் கொண்டவர்கள் எல்லோரும் ஆத்திரப்படுவார்கள் பொறாமைப்படுவார்கள் அந்த பொறாமையினுடைய விளைவைத்தான் நாங்கள் இன்று இஸ்லாமிய உலகத்திலேயும் இந்த நாட்டிலும் கண்டுகொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலாவுடைய கிருபையின் காரணமாக ிய ஒரு எழு நாங்கள் இன்று சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் பார்க்கிறோம் இஸ்லாத்தை நோக்கி மிக நாங்கள் போக வேண்டும் எமக்கு ஹலால் தேவைப்படுகிறது எமது பெண்கள் மரியாதையோடும் மானத்தோடும் வாழ வேண்டும் நாம் உண்ணுகின்ற ஒவ்வொரு சாப்பாடும் ஹலாலானதாக எமது வயிற்றுக்குள் போக வேண்டும் என்ற அக்கறை இருக்கிறது நாம் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் எமது தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வம் அல்லாவுடைய கிருப்பையினால் முஸ்லிம் சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இவற்றை பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் அல்லாதவர்கள் குறிப்பாக துவேஷ எண்ணம் கொண்டவர்களுடைய ஆத்திரம் தூண்டப்படும் என்பதை முதலாவது நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே முஸ்லீம்களுக்கு உலகத்திலே பிரச்சனை வருகிறது என்றால் அது முஸ்லீம்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற குற்றங்களின் காரணமாகத்தான் அது தண்டனையாக வந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பிழையான ஒரு கழிப்பீட்டுக்கு வந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா சோதிக்கிறான் இந்த சோதனையிலே யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்க்கிறான் இது அல்லாஹு தாலாவுடைய நியதியாக இருக்கிறது இந்த குரானுடைய வசனத்திலே அல்லாஹு தாலா பிரயோகித்திருக்கின்ற வார்த்தையை பாருங்கள் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் நீங்கள் கட்டாயமாக செவி மறுப்பீர்கள் என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகிறான் அந்த அல்லாவுடைய வார்த்தைகள் பொய்யானவைகள் அல்ல என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சிக்கல்கள் வருகின்ற பொழுது நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏதோ எங்களுடைய பக்கத்திலே இஸ்லாத்தை நோக்கி நாங்கள் மீண்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலாவின் நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இதனுடைய விளைவாகத்தான் இந்த பிரச்சனைகள் வருகின்றன என்று முதலாவது நாங்கள் சிந்திக்க வேண்டும் இரண்டாவது சகோதரர்களே குரானிலை அல்லாஹு சொல்லுகிறான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் இஸ்திகபாரை கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹு தாலாவை நெருங்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இன்னதீனூர் சுல்தானின் அத்தாகும் யாரெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய வசனங்களிலே எந்தவிதமான அதிகாரங்களும் இல்லாமல் குதர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய உள்ளங்களிலே பெருமை இருக்கிறது அகம்பாவம் இருக்கிறது அந்த அகம்பாவத்தை அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நீங்கள் அல்லாவிடத்திலே கார்மானம் தேடுங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எனவே இப்படியான சவால்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹு தாலாவை நாட வேண்டும் அவனிடத்திலே இஸ்தகபார் செய்ய வேண்டும் அவனிடத்திலே கார்மானம் தேட வேண்டும் நாங்கள் பலகீனர்களாக இருக்கிறோம் எங்களை பாதுகாப்பாயாக எங்களுக்கு நீ பக்க இருப்பாயாக என்று கேட்கிறது ஒரு முஸ்லீமுடைய அடிப்படையான ஒரு பொறுப்பாக இருக்கிறது நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அல்லாஹாலுடைய வாக்குறுதி சத்தியமானது உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாவிடத்திலே பாவம் அன்னிப்பு தேடுங்கள் உங்களுடைய ரட்சகனுடைய பெயரை நீங்கள் துதி செய்யுங்கள் சுபஹான் அல்லா என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறார் எனவே சகோதரர்களே முஸ்லீம்களுடைய பள்ளிகள் தாக்கப்படுகின்றன அல்லது மதரசாக்களுக்கு எதிராக சதி செய்யப்படுகிறது அல்லது அவர்களுடைய வியாபார தலங்கள் ஒடுக்கப்படுகின்றன நசுக்கப்படுகின்றன என்ற தகவல்களை கேட்கின்ற பொழுது ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாயினால் மொழிய வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை தான் நாங்கள் அல்லாவிடத்திலே காரமானம் தேடுகிறோம் அஸ்தபர்லா அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக சுபகானல்லா அல்லாஹு தாலா தூய்மையானவன் என்ற இந்த திக்க நாங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய பார்வை எங்களிலே படக்கூடிய அளவுக்கு எங்களை நாங்கள் நெருக்கமானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் பார்க்கிறோம் நபிமார்கள் கஷ்டங்கள் துன்பங்களின் பொழுது மொழிந்த ஒரு வார்த்தை தான் மகத்தான அரிசிக்கு சொந்த காரணாகிய அல்லாஹு தாலாவே லா இலாஹ இல்லா உன்னை தவிர இல்லல்லா உன்னை அல்லாவை தவிர வேறு இறைவன் கிடையாது அவன் மகத்துவம் உள்ளவன் அவன் பொறுமைசாலியாக இருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாவை தவிர வேறு அல்லா கிடையாது என்று அடிக்கடி இதுபோன்று துவாக்களை நாங்கள் மொழிந்து கொள்ள வேண்டும் அருமை சகோதரிகளே இப்படி சொல்லுகின்ற பொழுது பிரச்சினைகள் வருகின்ற பொழுது வெறுமனே சிக்கிறோடும் இஸ்தகப்பாரோடும் இருந்துவிட வேண்டும் இது அல்லாஹு தாரமுடைய நாட்டம்தான் என்று நாங்கள் சொல்ல வருவதாக நீங்கள் தவறாக நினைத்துவிடக் கூடாது அருமை சகோதரிகளே பெரியார்களே அல்லாவுடைய உதவி வர வேண்டுமனே இருக்கிறோம் அல்லாவிலே தவக்குள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக எங்களுக்கு அல்லாவுடைய உதவி வரமாட்டாது முதலாவது சிந்திக்க வேண்டும் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படையான காரணங்கள் எமது பக்கத்தால் நாம் விட்டிருக்கின்ற தவறுகள் என்ன நாம் என்ன தவறுகளை செய்திருக்கிறோம் நாம் என்ன என்ன குறைபாடுகளோடு வாழ்ந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடப்பாடு இருக்கிறது அந்த கடப்பாடை பற்றி நாம் சிந்திப்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது அருமை சகோதரர்களே உலகத்திலே சுமார் நூத்தி கோடி முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த உலகத்தின் சனத்தொகையிலே ஐந்தில் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார் ஆனாலும் கூட முஸ்லீம் சமுதாயம் அடிபடுகிறது உதைப்படுகிறது விமர்சிக்கப்படுகிறது அடிப்படைவாதிகள் பயங்கரவாதிகள் என்று குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களிலே பலர் சிறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் நெருக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த நிலை உலகத்திலே யூதர்களுடைய சனத்தொகை ஒன்றரை கோடி மாத்திரம்தான் ஆனாலும் அவர்கள் அப்படியான ஒரு நிலையை அடைவதற்கு காரணம் என்ன உலகத்தின் மீடியா அவர்களுடைய கையிலே அரசியல் அவர்களுடைய கையிலே பொருளாதாரம் அவர்களுடைய கையிலே அமெரிக்காவின் தலைவரை கூட தீர்மானிக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹு தாலா சக்தியை கொடுத்திருக்கிறான் நூத்தி எழுபது கோடியாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அகதி சமூகமாக அடிமைப்பட்ட ஒரு சமூகமாக யாரும் பொருட்படுத்தாத ஒரு சமூகமாக இந்த உலகத்துக்கு பாடமான ஒரு சமூகமாக என் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முதலாவது பிரச்சனை ஈமானுடைய விஷயத்திலே நாங்கள் பலஹீனமாக இருப்பது அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் பலகீனமாக இருப்பது அடிப்படையான முதலாவது பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை சகோதரர்களே கஷப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் கல்வியிலே முன்னேறிய ஒரு சமூகமாக இல்லை கல்வியிலே பின்னடைந்த ஒரு சமூகம் இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் பல்கலைக்கழக பிரவேசம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் என்று வருகின்ற பொழுது எமது விகிதாசாரம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் மீடியாவிலே எமது பிரசன்னம் எந்தளவு இருக்கிறது நாம் எந்தளவு தூரம் அறிவுபூர்வமாக இந்த நாட்டிலே பேசிக் குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை வருகின்றே பேசுவதற்கு எந்தளவுரம் புள்ளி விவரங்களை ஸ்டட்டிஸ்டிக் எனப்படுகின்ற அந்த தகவல்களை நாங்கள் கையிலே வைத்திருக்கிறோம் அறிவுபூர்வமாக பேசுவதற்கு உணர்ச்சிகளுக்கு முன்னுரிமை வழங்காமல் நீதி நியாயத்திற்காக வேண்டி குரல் கொடுப்பதற்கு எத்தனை கல்விமான்களையும் எத்தனை ப்ரொஃபஷனல்ஸையும் இந்த நாட்டிலே நாங்கள் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே கல்வியிலே முன்னேறியவர்களாக இருந்தால் இந்த நாட்டிலே தலை நிமர்ந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கலாம் அல்லாஹு தாரா குரானிலே சொல்லுகின்றான் ஈமான் வழங்கப்பட்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுடைய அந்தஸ்துக்களை நாங்கள் உயர்த்துவோம் என்று குரானிலே அல்லா சொல்லுகிறான் ஈமான் இருக்க வேண்டும் அதனோடு சேர்ந்து அறிவும் இருக்க வேண்டும் அவர்களுடைய அந்தஸ்துக்கள் தான் உயர்த்தப்படும் என்று சொல்லது நான் அல்ல ரூன் சொல்லிக்கொண்டிருக்கிறான் அருமை சகோதரர்களே ஏன் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படுகிறோம் ஏன் எம்மிடத்திலே நீண்டகால திட்டங்கள் கிடையாது எனது புரொஃபஷனல் எங்கே ஒளிந்து மறைந்து விட்டார்கள் இவர்களுடைய பங்களிப்பு ஏன் கிடைக்காமல் இருக்கிறது நாம் ஒரு வியாபார சமூகம் என்றுதான் தொடர்ந்தும் பெயர் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே திட்டமிடுகின்ற ஒரு சமூகம் தூர நோக்கோடு பார்க்கின்ற ஒரு சமூகம் பிரச்சனைகளை மிகவும் ஆழமாக அகலமாக பார்க்கின்ற ஒரு சமூகம் என்ற ஒரு மனப்பதிவை இந்த நாட்டிலே ஏற்படுத்த நாங்கள் தவறிவிட்டோம் எனவே முதலாவது பிரச்சனையாக அது இருக்கிறது அதனை பற்றி நாங்கள் விசாரிக்க வேண்டும் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும் இந்த சமூகத்தை கல்வியிலே உயர்ந்த ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான திட்டமிடல்கள் எமது சமுதாயத்திலே அதிகமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் இது முதலாவது இரண்டாவது முஸ்லீம் சமூகம் சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் தற்கான பிரதானமான மற்றொரு காரணம் எமக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவுகள் எமக்கு மத்தியில் இருக்கின்ற சண்டைகள் எமக்கு மத்தியில் இருக்கின்ற உள்வீட்டு பிரச்சனைகள் ஒருவன் இன்னொருவனை காட்டிக் கொடுக்கிறான் ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தை தாரைவார்க்கின்றது காட்டிக் கொடுக்கின்ற சமூகத்துக்கு பிரயோசனம் இல்லாத தங்களுக்கு மத்தியில் சண்டைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சமூகம் ஒரு நாளும் உருப்பட மாட்டாது அரபு நாடுகளை எடுத்து பார்ப்போம் அந்த அரபு நாடுகளில் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டோடு ஒற்றுமை கிடையாது சமூகம் நிச்சயமாக தலை நிமிர்ந்து வாழ முடியாது அல்லாஹாலே சொல்லுகின்றான் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சண்டை இட்டுக் கொள்ள வேண்டாம் பிரச்சினைப்பட்டுக் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று குரானிலே சொல்லுகிறான் அருமை சகோதரர்களை பெரியார்களே நாடாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் எந்த அளவு தூரம் எமக்கு மத்தியிலே ஒற்றுமையாக குரல் எழுப்புகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் ஒரு அமைப்பினர் இன்னொரு அமைப்பினரை துவம்சம் செய்வது அவர்களை வெட்டுவது அவர்களை குத்துவது என்ற சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எமது குரல் பலமானதாக ஒழிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம் அருமை சகோதரர்களே பணத்திற்காக வேண்டி ஆசைப்படுகிறோம் அரசியல் சண்டை பிடிக்கிறோம் நாங்கள் தாபா அமைப்புகளாக பிரிந்திருந்து எம்னுடைய சக்தியை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலாவுடைய அருள் பார்வை யாருக்கு கிடைக்கும் ஒற்றுமையாக இருந்து பாடுபடுகின்ற சமூகத்துக்கு தான் கிடைக்கும் அல்லாவுடைய கயிற்றை பலமாக பட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று குரானிலே அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் எனவே சகோதரர்களே மாத்திரம் நம்பிக்கை வைப்பதல்ல தவக்குள் வைத்துவிட்டு நாம் வீட்டுக்குள் அடங்கி இருப்பதல்ல கல்வி சமூகமாக மாற வேண்டும் ஒற்றுமையுள்ள சமூகமாக மாற வேண்டும் மூன்றாவது இந்த சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பலம் ஒரு ஸ்ட்ரென்தாக இருப்பது நாம் ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே எமது இஸ்லாமிய தாவாவுக்கான சகல வாயில்களும் மூடப்பட்டிருக்கின்றன எமக்காக வேண்டி அல்லா திறந்து வைத்திருக்கின்ற மிக அருமையான ஒரு வாசலாக இருப்பது எமது பண்பாடுகள் மது ஒழுக்கங்கள் எமது ஒழுக்க விளிமையங்கள் தான் என்னை உயர்ந்த தரத்துக்கு கொண்டு வரும் அருமி ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்கத்து குறைசியர்களுக்கு மத்தியிலே முன்வைத்த பொழுது அவர்கள் ஆயுதத்தை காட்டி பயங்காட்டவில்லை அவர்கள் தர்க்கம் செய்யவில்லை அவர்கள் பணத்தை காட்டி அவர்களே ஆசை காட்டவில்லை நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் உங்களுக்கு நான் அந்த பிரதேசத்தினுடைய கவர்னர் பதவியை தருவேன் நான் உங்களுக்கு பணம் தருவேன் என்று ஆசை காட்டவில்லை அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலதனமாக பயன்படுத்தியது அவர்களுடைய பண்பாடுகளைத்தான் அர்மி ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து வந்த சந்தர்ப்பத்திலே நடுநடுங்கிக் கொண்டு வந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவரே காரணம் அல்லாஹு தாலா உங்களை கைவிட நீங்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற பலகீனர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள் ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் பக்கத்து வீட்டாருக்கு நீங்கள் உபகாரம் செய்கிறீர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நீங்கள் நல்ல முறையிலே கவனிக்கிறீர்கள் உங்களுடைய உறவு ஜனங்களை நீங்கள் கவனித்து நடந்து கொள்கிறீர்கள் எனவே அல்லாஹு தாலா உங்களை கைவிட என்று ஹதீஜா நாயகி ரதி அல்லாஹ்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் அருமை சகோதரர்களே இந்த இந்த வாசியத்தை பாருங்கள் அலிவசல்ல அவர்கள் தன்னுடைய தூதை தன்னுடைய இந்த உலகத்திலே முன்வைப்பதற்கு முன்னால் அந்த சமுதாயத்திலே நாற்பது வருடங்களாக வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த பொழுது அசாதிக்குள் அமீன் நம்பிக்கை நாணயமானவர்கள் என்ற பெயரை பெற்றார்கள் நாங்கள் ஒரு தடவை எம்எயை நோக்கி திரும்பி பார்ப்போம் இந்த நாட்டிலே எை பற்றி நாங்கள் எப்படியான் அபிப்பிராயத்தை ஏனைய சமுதாயங்களுடைய மனதிலே ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் அருமை சகோதரிகளே நாம் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டினுடைய நேஷன் பில்டிங் என்று வருகின்ற பொழுது இந்த நாட்டை கட்டியெழுப்புதல் என்று வருகின்ற பொழுது கடந்த காலத்திலே நாம் மிக அதிகமான பங்களிப்புகளை இந்த நாட்டுக்கு செய்திருக்கிறோம் இந்த நாட்டின் கல்வி அமைச்சு பதவியை கொடுக்கப்பட்டது ஒரு முஸ்லிம் டாக்டர் பதியுத்தீன் மஹமூத் அவர்களுக்கு அவர்களை அழைத்து அந்த பதவி கொடுக்கப்படுகிறது ஒரு நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் பதவி ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கப்படுகிறது அது ஏசி எஸ் ஹமீதாக நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பாக்கிய மாக்காருக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பதவியை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்டை பொறுத்தவரையில் முக்கியமான தேசத்தை கட்டி எழுப்புகின்ற பங்களிப்பிலே பி ஜாயாவாக இருக்கலாம் அறிஞர் சித்திரப்பையாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதிலே பங்கெடுத்தார்கள் அவர்கள் பதவிகளை எதிர்பார்க்கவில்லை பதவிகள் அவர்களுடைய காலடிக்கு வந்தன அப்படியான ஒரு சூழ்நிலை தற்போது இருக்கிறதா இந்த நாட்டுக்கு பாரமானவர்களாக இந்த நாட்டிலே உரிமைகளுக்காக வேண்டி மட்டும்தான் குரல் எழுப்புவார்கள் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து முஸ்லீம்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்களை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்துவிட்டது அருமை சகோதரர்களே இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் வந்தது வியாபாரிகளாக இந்த நாட்டின் பண்டங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமை செய்வதற்கும் இந்த நாட்டை மட்டுமண்டான நாடுகளோடு தொடர்புபடுத்துவதற்கும் பங்களிப்பு செய்தவர்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே இருந்த தவளமா எனப்படக்கூடிய கால்நடைகளுக்கு மேலால் மாடுகளுக்கும் எருதுகளுக்கும் மேலால் பொருட்களையெல்லாம் ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த வியாபார முறையை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள் வெளிநாடுகளிலிருந்து கப்பலிலே பொருட்கள் வந்து கரைகளை வந்து அடையும் அவற்றை மத்திய மலை நாட்டின் உள்புறங்களுக்கும் எடுத்து சென்ற மிகப்பெரிய கைங்கரியத்தை இந்த நாட்டிலே செய்தவர்கள் முஸ்லீம்கள் அதனால்தான் மடிகே எனப்படக்கூடிய அந்த கிராமங்களை அந்த அரசர்கள் முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டிலே கொடுத்து வந்தார்கள் அவர்கள் செய்த கைங்கரியத்துக்கு பரிசாக கொடுத்து வந்தார்கள் அரசர்களுடைய சொந்த குசினியிலே வேலை செய்பவர்களாக அந்த கிருஷ்ணிலே சாப்பாடு சமைப்பவர்களாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள் ஏனென்று காரணம் சொல்லப்படுகிறது முஸ்லீம்கள் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டார்கள் சாப்பாட்டிலே உணவிலே நஞ்சி கலக்க மாட்டார்கள் என்று நம்பிக்கை அந்த அரசனுடைய அவையிலே இருந்து அந்த நாட்டு பொருளாதாரத்துக்காக வேண்டி ஆலோசனைகளை வழங்கினார்கள் என்று இன்றும் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது அருமை சகோதரர்களே இந்த நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர்களாக இந்த நாட்டின் நேஷன் பில்டிங்கிலே பங்கெடுப்பவர்களாக முஸ்லீம்கள் ஒரு காலத்திலே இருந்திருக்கிறார்கள் மதிப்போடும் மரியாதையோடும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இல்லாமல் இந்த நாட்டை நாங்கள் கொண்டு செல்ல முடியாது என்ற ஒரு கருத்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுடைய உள்ளங்களிலே மிக ஆழமாக பதிந்திருந்தது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை தற்போதைய நிலையில் இருக்கிறதா என்று சிந்தித்து பாரம்பரிய அல்லாஹாலாவுடைய அருணினால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாரம்பரியத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் அவர்கள் இல்லாமல் வியாபாரம் இல்லை அவர்கள் இல்லாமல் இந்த நாட்டிலே மருத்துவம் செய்ய முடியாது என்ற காலகட்டம் கூட இருந்தது ஹக்கீம்கள் எனப்படக்கூடிய மருத்துவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்து அரசர்களுக்கு கூட வைத்தியம் செய்த வரலாற்றை முஸ்லீம் அறிஞர்கள் அல்ல முஸ்லீம் அல்லாத அறிஞர்களே தங்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இமேஜை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் இந்த நாட்டிலே எங்களை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அவர்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் அப்போது நாம் கேட்பதற்கு முன்னாலேயே எங்களுடைய உரிமைகள் தரப்படலாம் கடமைகளுக்கு முன்னால் உரிமைகளுக்காக வேண்டி கோஷம் எழுப்புவது என்பது இந்த உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கிறது என்று இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவர் சொல்லுவதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் அருமை சகோதரர்களே ஒரு முஸ்லீம் என்றால் அவன் இந்த நாட்டுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டான் அவன் இந்த நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுவனாக இருப்பான் அவன் ஒரு வாகனத்தை பாதையில் நிறுத்தினால் கூட அந்த இடத்திலே யாருக்கும் தொந்தரவு இருக்க மாட்டார் அவன் பள்ளிகளை கட்டுவான் ஆனால் அந்த பள்ளிகளிலே இருக்கின்ற ஒளிப்பெருக்கி லவுட் ஸ்பீக்கர்னால் அவனுடைய அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்க மாட்டாது அவன் ஒரு வாகனத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரனாக இருக்கலாம் அல்லது யாராக இருக்கலாம் அவர்களுக்கு தொந்தரவாக அவர்களுக்கு இடையூறாக அவனுடைய தொலைபேசி உரையாடல் இருக்க மாட்டாது இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை இந்த நாட்டிலே நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்த சமுதாயத்திலே பலர் காரியாலயங்களிலே தொழில் செய்பவர்கள் இருப்போம் நாம் நேரத்திற்கு அந்த காரியாலயங்களுக்கு போக வேண்டும் எமது கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் எடுக்கின்ற சம்பளத்தை ஹலாலாக்கிக் கொள்ள வேண்டும் அங்கிருக்கின்ற நிறுவனத்துக்கு விசுவாசமாக லாயாலிட்டி என்பதை நாங்கள் காட்ட வேண்டியிருக்கிறது இப்படியெல்லாம் இந்த நாட்டிலே ஒரு தடத்தை நாங்கள் பதித்தால் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு இந்த முஸ்லீம்கள் தேவை அவர்கள் இல்லாமல் இந்த நாட்டிலே வாழ முடியாது என்ற ஒரு மனப்பாங்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஏன் எமது பழைய அரசியல்வாதிகள் செய்த பங்களிப்பை இந்த நாட்டுக்கு எம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறது இந்த நாட்டை பொறுத்தவரையில் கொழும்பிலே இருக்கின்ற பல முக்கியமான பழைய கட்டிடங்களை கட்டியவர்கள் ஆர்கிடெக்சர்ஸாக இருந்தவர்கள் யார் அவர்களை பற்றி சிந்தித்து பார்த்தால் அது முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் இன்னும் இஸ்லாமிய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட நிலையிலே அந்த கட்டடங்கள் இருப்பதை நாங்கள் இன்றும் பார்க்கலாம் அது மியூசியமாக இருக்கலாம் அல்லது மரதானையில் இருக்கின்ற அந்த ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம் அங்கிருக்கின்ற அந்த கட்டிடங்களில் கூட இஸ்லாமிய அடையாளங்களை புகுத்தி அவர்கள் கட்டியிருக்கிறார்களே அப்படிப்பட்ட கட்டட கலைஞர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது அருமை சகோதரர்களை பெரியார்களே எனவே அந்த வகையில் நாம் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறோம் இந்த நாட்டை வளர்ப்பதிலே நாம் நியமமான அளவு பங்கெடுத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த நாட்டுக்கு மீண்டும் வரவேண்டி இருக்கிறது அருமை சகோதரிகளை பெரியார்களே நாம் இந்த நாட்டிலே முஸ்லீம் அல்லாதவர்களை விட்டும் தனித்து ஒதுங்கி பதுங்கி வாழ முடியாது அவர்களுடைய தொடர்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது வைத்தியசாலைக்கு சென்றாலும் அங்கிருக்கின்ற பெரும்பாலான வைத்தியர்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களாக இருக்கிறார்கள் ஒரு காரியாலயத்துக்கு சென்றால் அது கல்வி காரியாலயமாக இருக்கலாம் ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்கலாம் ஒரு டிபார்ட்மெண்டாக இருக்கலாம் அங்கெல்லாம் இருப்பவர்கள் படித்தவர்கள் பெரிய பதவிகளை வகிப்பவர்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அவர்களுடைய மனதை நாங்கள் வெல்ல வேண்டும் அவர்களுக்கு எங்களை பற்றி பல தப்பிப்பிராயங்கள் உள்ளத்திலே பதிக்கப்பட்டு இருக்கிறது மீடியாக்களின் மூலமாக புத்தகங்களின் மூலமாக துற்பிரச்சாரங்களின் மூலமாக எங்களை பற்றிய கெட்ட அபிப்பிராயங்களோடு அவர்கள் எங்களை பற்றி இருக்கிறார்கள் அவர்களோடு நாங்கள் நெருங்க வேண்டும் அவர்களோடு நாங்கள் கதைக்க வேண்டும் அவர்களுடைய உளக்குமுறல்களை நாங்கள் புரிய வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வேண்டும் உண்மையில் இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாம் அடிமைப்பட்ட ஒரு சமூகம் நாம் சம உரிமைகளோடு வாழ்வதற்காக வேண்டி ஒரு சமூகம் நாம் இந்த நாட்டுக்கு துருமுகம் செய்தவர்கள் அல்ல என்ற கருத்தை நாம் அவர்களுடைய உள்ளங்களிலே பதிக்க வேண்டியிருக்கிறது அருமை சகோதரிகளே பெரியார்களே நாட்டு முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்துடைய தொடர்பில்லாமல் வாழ முடியாது என்பது ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்திலே நாம் வாழுகின்ற இலங்கை தேசத்துக்கு அரபு நாடுகளுடைய தொடர்பு இல்லாமல் வாழ முடியாது நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் வெப்சைட்டுக்கு போய் தேடி பாருங்கள் இலங்கையினுடைய வெளிநாட்டு வருமானம் வெளிநாட்டு வருமானம் என்று வருகின்ற பொழுது நூத்துக்கு நாற்பத்தி ஏழு சதவீதமான வருமானம் வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய உழைப்பினால் கிடைக்கிறது அதிலும் தொன்னூறு உழைப்பு அரபு நாடுகளிலே விலை செய்கின்ற அந்த தொழிலாளர்களால் கிடைக்கிறது அரபு நாடுகள் எல்லாம் இந்த நாட்டை பகைத்துக் கொண்டன என்று வைத்துக் கொண்டால் இந்த நாட்டின் பொருளாதாரம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் என்று சிந்தித்து பாருங்கள் சுமார் ஆயிரும் அதிகமான வருமானம் இந்த நாட்டுப்பது மத்திய கிழக்கு நாடுகளிலே தொழில் செய்கின்ற இலங்கையை சேர்ந்த சுமார் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களுடைய வருமானத்திலிருந்து கிடைக்கிறது எனவே இந்த நாட்டுக்கு முஸ்லீம்களுடைய தொடர்பு இல்லாமல் முஸ்லீம் நாடுகளுடைய பங்களிப்பு இல்லாமல் வாழ முடியாது அரபு நாடுகளிலிருந்து பல டூரிஸ்டுகள் இந்த நாட்டுக்கு வருகிறார்கள் இந்த நாட்டின் தேயிலையை அரபு நாடுகள் கொள்வனவு செய்கின்றன எனவே இந்த நாடு அரபு நாடுகளிலே தங்கியிருக்கிறது நாம் இந்த நாட்டிலே முஸ்லீம் அல்லாத சகோதரர்களிலே தங்கியிருக்கிறோம் எனவே பிரிந்து வாழ முடியாது பகைத்துக் வாழ முடியாது எங்களை பற்றிய தப்பிப்பிராயம் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற நிலையில் இந்த வாழ்க்கையை தொடர முடியாது எனவே என்ன செய்ய வேண்டும் அருமை சகோதரிகளை பெரியார்களே எமது போராட்டம் நியாயமானதாக இருக்க வேண்டும் அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும் அவர்களுடைய உள்ளங்களை வென்று கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு உதாரணத்தை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்ல விரும்புகிறோம் ரசூல் செல்லாஹூ அழிவசல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள் அவர்களும் பலு ஹாஷின் எனப்படக்கூடிய ஒரு கணவாயிலே மூன்று வருஷங்களாக சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு அடைத்து வைக்கப்படுகிறார்கள் எவ்வளவு பெரிய அநியாயம் அவர்களுக்கு திருமணம் தொடர்பில்லை வியாபார தொடர்பில்லை இப்படியாக அடைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே இது சம்பந்தமான ஒரு பட்டயம் ஒரு ஷீட் எழுதப்பட்டு காபத்துலாவிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது இவர்களை இதற்கு பிறகு சமூகத்துக்கு எடுக்கக்கூடாது என்று அந்த ஷீட் தொங்கவிடப்பட்டிருக்கிறது ஒரு பட்டயம் தொங்கவிடப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தொங்க விடப்பட்டிருந்த இந்த பலகையை சென்று உடைத்து நுறுக்கியவர் யார் ஒரு முஸ்லீம் அல்ல ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் அவருடைய பெயர்தான் முத்தாய் அஜி என்பதாக அவர் இருந்தார் கோத்திரத்தை சேர்ந்த சமூக தலைவராக அவர் இருந்தார் அவருக்கு என்ன தேவை இருக்கிறது அவர் இஸ்லாத்தை கொள்ளவில்லை அவர் சுமார் தொன்னூறு வருஷம் வரை இந்த உலகத்திலே வாழ்ந்தார் செல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதை அவர் மர்ணித்து விட்டார் அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை தழுவியவராக இருக்கவில்லை ஆனாலும் அவர் அந்த சேவையை முஸ்லீம்களுக்கு செய்ததன் காரணமாக மூன்று வருடங்களாக அந்த ஷிரபு அபி தாலிபுக்குள் அடைப்பட்டு இருக்கின்ற முஸ்லீம்கள் வெளியே வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது இது முத்திரைபுமனு அதி எனப்படக்கூடிய ஒரு குறைசி காவிராக இருந்த ஒருவர் முஸ்லீம் சமுதாயத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக குறிப்பாக முஸ்லிம்களுடைய தலைவராக இருந்த கண்மணியான செல்லம் வாஹு அழகி அவர்கள் மீது கொண்ட அபிமானத்தின் காரணமாக அவர் செய்த ஒரு சேவை நாம் எத்தனை முத்தரைபு அதிக்கரை இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கிறோம் முத்தரைபுமுன அதி எனப்படக்கூடிய அந்த மனிதர் அதனை தவிர வேறொரு சேவையையும் முஸ்லீம்களுக்காக வேண்டி செய்திருக்கிறார் ரசூல் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் தாய் புக்கு போய்விட்டு மீண்டும் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் சல்லு அழகி அவர்களுக்கு மக்காவிலே நுழைவதற்கு தடை விதிக்கப்படுகிறது தடை விதிக்கப்படுகிறது அந்த நேரத்திலே ரசூல் சல்லாஹூ அழகிவ அவர்கள் குரேஷியர்களிலே முக்கியஸ்தர்கள் பலரை அணுகி தனக்கு அடைக்கலம் உதவி செய்யும்படி கேட்கிறார்கள் நுழைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரும்படி கேட்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே முத்து ரெகுன அதிதான் சல்லாஹூ அலி அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிறார் வழங்கியது மாத்திரமல்ல அன்றைய இரவு அவருடைய வீட்டிலே அவரை தங்க வைக்கிறார்கள் அவருடைய வீட்டிலே அவரை தங்க வைக்கிறார்கள் காலையிலே தன்னுடைய மகன்மார் ஆறு பேரை ஆயுதத்தோடு அனுப்பி மக்காவுக்கு சென்று காபத்துல்லாவுக்கு சென்று ரசூல் சல்லாஹு அலஹி அவர்கள் தவாப்பு செய்வதற்கான பாதுகாப்பையும் கொடுக்கிறார்கள் இவ்வளவுக்கும் சகோதரர்களே முத்தலை அதி எனப்படக்கூடியவர் முஸ்லீம் அல்ல ஆனால் முஸ்லீம்களை பற்றிய நல்லபிப்பிராயத்தை மனதிலே கொண்டிருந்தவர் ரசூல் சல்லாஹு அலஹி அவர்கள் பத்ரித்தம் நடைபெற்று முடிந்திருக்கிறது எழுபது காபிர்கள் கொலை செய்யப்பட்டு அங்கே அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள் சகில் புகாரியிலே வருகின்ற ஒரு ரிவாயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் புகாரியில் மட்டுமல்ல முஸ்லீமும் இந்த ரிவாயத்து பதியப்பட்டிருக்கிறது ரசூல் சல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் முத்தகை எனப்படக்கூடிய அந்த மனிதர் இன்றைய தினம் உயிரோடு இருப்பாராக இருந்தால் இந்த எழுபது பேரையும் விடுதலை செய்யும்படி அவர் சொல்லுவாராக இருந்தால் நான் அவருக்காக வேண்டிய அவர்களை விடுதலை செய்வேன் என்று சொன்னார்கள் சுபஹான் அலஹிவசல்லம் அவர்கள் தனக்கு செய்யப்பட்ட அந்த உதவிக்கு எப்படி கைங்கரியம் செய்கிறார்கள் என்று பாருங்கள் நாம் எத்தனை முத்திரபிபு அதிக்களை இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கிறோம் அபு தாலிப எனப்படக்கூடிய ரசூல் சல்லாஹு அலையவசல்லம் அவர்களுடைய தகப்பனின் சகோதரர் சுமார் நாப்பத்தி இரண்டு வருஷங்கள் ரசூல் சல்லாஹூ அலி சேவை செய்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் ஆனாலும் அவர் வபாத்தாகின்ற பொழுது களிமாவோடு வபாத்தாக கிடைக்கவில்லையே என்று ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் கவலைப்பட்டார்கள் அல்லாவிடத்திலே கேட்டார்கள் ஆனாலும் அந்த துவா அங்கீகரிக்கப்படவில்லை ஆனாலும் இங்கிருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அபு தாலிப் எனப்படக்கூடிய மனிதர் சாதாரணமான ஒருவர் ஷெஹு அபி தாலி எனப்படக்கூடிய கணவாயிலே முஸ்லீம்கள் அவர்களோடு பங்கெடுத்து அவர்களுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கெடுக்கிறார்கள் அருமை சகோதரிகளே பெரியார்களே முஸ்லீம் அல்லாத இந்த நாட்டை சேர்ந்த முஸ்லீம்களோடு இரக்கமான முஸ்லீம்களை பற்றி நல்லபிப்பிராயம் உள்ள அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் வைத்தியர்கள் இருக்கிறார்கள் மீடியா துறையிலே ஜலிக்க கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளங்களை நாங்கள் வெல்ல வேண்டும் அவர்களோடு நல்லுறவை நாங்கள் பேண வேண்டும் அவர்கள் எங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய நிலைக்கு அவர்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் அந்த தூரம் நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும் இருக்கின்ற நல்லபிப்பிராயத்தையும் இல்லாமலாக்கும் வகையிலே எமது ஆர்ப்பாட்டங்களும் எங்களுடைய கோஷங்களும் அமைந்துவிடக் கூடாது அறிவுபூர்வமாக பேச வேண்டும் எந்தமாக தேச வேண்டும் நிதானமாக தேச வேண்டும் எமது குறள்கள் ஒலிக்கின்ற பொழுது அ'தினே நியாயம் இருக்க வேண்டும் அ'தினே பொய் இருக்க கூடாது அப்பொழுது அந்த சமூகம் நிலைக்கும் எந்த சமூகாயத்துக்கு நாங்கள் உதவி செய்ய தான் வேண்டும் for more lectures visit slhub.com